உங்களை கண்டேன் என்று நபிஹும் அவர்கள் கூறினார்கள் அவர்களின் ஒரு பெண் நரகவாசிகளில் மிக அதிகமாக நாங்கள் இருக்க காரணம் என்ன என்று கேட்டார் அதிகமாக நீங்கள் சாபமிடுகிறீர்கள் கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள் அறிவிலும் மார்க்கத்திலும் நீங்கள் குறை உடையவராக இருந்தும் அறிவாளியையும் உங்களை விட வேறு யாரையும் நான் கண்டதில்லை என்று கூறினார்கள் அறிவிலும் மார்க்கத்திலும் குறைவாடு என்றால் என்ன என்று அப்பெண் கேட்டார் ஓர் ஆணின் சாட்சிக்கு பகரமாக இரண்டு பெண்கள் சாட்சிகளாக இருப்பது மேலும் குறிப்பிட்ட நாட்களில் துழாமல் இருந்து விடுகிறீர்கள் இன்று நபி சல்லு அலிசல்லாம் அவர்கள் பதில் கூறினார்கள் முஸ்லிம் ஏழு ஒன்பது